வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் 1778 எழுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தெற்கு கரோலினா அமெரிக்க கூட்டமைப்பு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது மாநிலமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டு வேதியியலாளர் லியோ பேக்லேண்ட் E பிஏஇ கேஇல்ஏ என் லியோ பேக்லேண்ட் என்பவர் பேக்லைட் பிஏகேஇல்ஐடிஇ பேக்லைட் என்ற உலகின் முதலாவது செயற்கை பிளாஸ்டிக்கை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மெக்சிகோவின் தற்போதைய கூட்டாட்சி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் சவானா கரையோரம் அமெரிக்க வான் படையினரால் ஹைட்ரஜன் குண்டு ஒன்று காணாமல் போனது இதுவரையில் இந்த குண்டு கண்டுபிடிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அரபு முதலாவது அரசு தலைவராக கமால் அப்துல் நாசர் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம்